வணக்கம் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சீன நாட்டில் நடைபெற்ற உலக காவல்துறை மற்றும் தீயணைப்பு விளையாட்டுகளில் சிஏஎஸ்எப் வீரர்கள் பத்து பதக்கங்களை வென்றனர் இரண்டு லோக்பாலின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஸ்ரீ பிரஜ்குமார் அகர்வால் மூன்று புதிய பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அஜய்குமார் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று அடிமைகள் வர்த்தக ஒழிப்பு நினைவு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு பிட் இந்தியா இயக்கம் குறித்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் மூன்று முக்கியமான பறவை பகுதி மற்றும் ராம்சார் தளமான டீபர்பில் எந்த மாநிலத்தில் உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி